வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா வெப்பம் தாக்காத போது நிழலை தேடுபவன் புத்திசாலி இல்லை ஆம் வெப்பம் தாக்காத போது நிழலை தேடுபவன் புத்திசாலி இல்லை என்கிறார் சாணக்கியன்